யோஜனப்படுவதில்லை நமக்கு என்னமோ தெய்வ குலம் இல்லாதவா நல்லா இருக்கிறது அந்த ஊர்ல ஒருத்தர் என்ன சொல்லுவது தர்மம் தெய்வம் ஒரு தெய்வம் தர்மம் ஒண்ணுமே இல்லாத அவருக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் குடும்பத்துக்கு அது மட்டும் ஒரே இருக்கவன் அவருக்கு சொல்றாரு இதெல்லாம் நல்லா இருந்தா அவங்க பிரயோஜனம் இல்லை இதை பார்த்து மலைக்காதுன்னு சொன்னேன் அதெல்லாம் இல்லை அப்படி இருக்கு ஆஸ்திக் தர்மம் வாழ்க்கை அவருங்களை கூண்டு போன கார்ல நல்ல வெயில் சித்திரவாச வெயில் போனோம் அந்த கார் என்ன ஒரு வாசல்ல போனோம் ஒரு மங்கள வாசல்ல பஞ்சரா போச்சு நல்ல வெயில் அவன் என்ன பண்ணா கீழ இறங்கு ஒரு அது சாமான் எல்லாம் இருக்கு கீழே எடுத்துக்கிறாங்க தூக்கி வைக்க கீழே வரேங்கன்னா வெயில் நிக்க முடியல போய் ஒது போதும் தோட்டம் சொல்லு வாசல் வச்சுட்டு நல்லா இருக்கு இவரு சொன்னாரு யாரு பங்களா தெரியுமா இருந்தா நான் ஒருமுறை நிற்கு சொல்லிட்டு இருக்கேன் ரகசியமா எங்ககிட்ட வந்து தெய்வம் எவ்வளவு தர்மம் ஒதுமே இல்லாத ஒன்னு சொன்னேன் அவங்க கூட இருந்தா சரி போயும் போய் உங்களுக்கு வாசலே அது பஞ்சராகணும் ஆனா இதுக்கு போகலாம் அது அஞ்சு முப்பது மணி மணிக்கு நடந்து போக முடியாது போல என்ன பண்றது கொஞ்சம் கவலைப்பட்டு உள்ள பிரதமா சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தது சத்தி சத்தம் அடியும் தீனும் அழுகும் என்னமோ நந்த கோகம் பிருந்தாவன அழுகையும் அடியுமா இருக்கேன்னு என்னமோ தெரியல என்ன எனக்கும் புரியல ஒன்னு ஒரு பையன் பத்து வயசு பயன் என்ன அழுதுன்னு வாசல அந்த பயல நான் கூப்பிட்டு இவர் என்ன தீனா கூப்பிட இல்ல என்ன பண்ணுவான்னு உடனே கூப்பிட்டேன் அவன் கேட்டு கிட்டவன் தான் அழுதுண்டே என்னடா உங்க அப்பா அம்மா அடிக்கிற நீ அடிக்காதீன்னு குறிப்பிடாதான் அப்பாவே என்ன இல்லேன்னா எங்க அம்மா அடிக்கிறா அப்பாவே எங்க அம்மா அப்பாவை அடிக்கிறான் இறங்கி அழுதுன்னு சொன்னா திருப்பி நீங்க வர உள்ள வந்து என்ன அடிச்சு போறாங்களே இதிர்மங்கலா ஓடி போட்டேன் வெயில்ல என்ன அடிச்சுட்டு அம்மா நான் இதிர்மங்கலாக்கு போறேன் போட்டேன் தன்மம் தெய்வம் இல்லாததான் ஏதோ மேல இந்த வாரியா பார்த்து சிதம்பா அப்படி தீர்மானம் வந்தோம் ஒரேன் தூக்கம் இல்ல அம்மா அடிக்கிற பெரிய பதவியில் இருக்கிறான் எனக்கு பயம் காட்சி வழியில இந்த கதவையிலும் தெய்வ பலம் இல்லையா பிரயோஜனப்படுறது இருந்தா தான் சரியாகும் தேவதா அர்ச்சனமும் வேலை வித்துக்களை பூஜையும் ரொம்ப நல்லா பண்ணினாலும் முன்ன காட்டிலும் என்ன இத்தனை பெரிய பரமஸ்ரேஸ் எல்லாம் உண்டாயிருக்கேன் சித்த நாஹ முனிநாணம் கண்டை மை கே மாணபுஷேகம் திவ்யமான பீதாம்பரம் திவ்யம் கேராள மாசரு பண்ணி முன்ன பூஜையீர் மகானசு நுபதே நிண்டிண்டி உதன்ச்ச பரமாச்ச பரமா लेभे சாஞ்சா சாந்தை தன் பிள்ளையுடன் கூட பரமசந்தோஷத்தரங்கானா திரும்பன் இப்படி துணிஸ்தோ வந்து இப்படி ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சதேனு மந்திரிகளுடன் பரமானந்தபரித்தனாய் பிள்ளையோட இருந்தாராம் திரும்பன் இந்த சிண்டியை திரும்பன் திரோணாச்சாரிய நடந்த விதாசம் அஸ்ம விசம் என்னதற்காக கொண்டு பூர்வீணம் முன்னாடிக்கா அவன் முன்னாடி வந்து நானா ஆயுதம்டுப்பதில் நாராம் பீஷ்மர் பிரதிபேதேஷ்பாடம் நுபாத் நூபாத்மகாலத்துட ஒரு பிரார்த்தனை பிரார்த்திக்கான் தெய்வத்தை என்ன பிரார்த்தித்தான்னா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணு துரோணரை கொடுறதுக்கு ஒரு பிள்ளையும் வேண்டும் இந்த திரும்ப குடும்பம் தான் அழிக்கப்படும் போறது துரோணாச்சாரிய சொல்ல போறது இந்த கிருஷ்ண திருமணம் அந்த துரோசன குலத்தை அழிப்பதற்கு திரௌபதி அவன் திரௌபதி கண்ணால கிலமிட்டு அழுது செஞ்சு அவன் தலைமறை எழுதிய அதிர்ச்சி தலை பின்னணி அதிர்ச்சி வந்து இதனால தான் துரோசன குலுடைய குளம் அழக போறது எல்லாம் அழிஞ்சி போட போறது கிருஷ்ண ஜிமனையும் திரௌபதியும் அக்னியை குண்டத்திலேருந்து ஒரு முடியா பண்ணின்னா திரும்பன் இந்த சிண்டி பிறந்த பிறகு பிள்ளையான சிங்கண்டியான் இப்படி கிரியா புருஷனாவந்தவனாக்கம் ீஷமா கம்பே அனு உலகம் மூக்கத்தில் போய் தபஸு பண்ணால இடமில்லை இத்தனை ஷண்டே பூசல் இத்தனை எல்லாம் தெரியும் உலகம் கா அம்புத்திண்டீண்டுடி காஷிராஜா நுடிபிணா அம்பயாரவ்லிங்க பிள்ளையாக இப்ப சிஹந்தியாயிருக்காமி சொல்லி நாடாஷ் அவங்க கையிலெடுக்கி அயின் அடிக்க வேண்டாம் நான் உடனே அவன் என்ன கொண்டாடு காக்க மாட்டேங்களா பண்ண போடா பீஷ்மரீஷ் சாமான்யமா சதை போறபோது கூட வருத்தத்தை விட மாட்டாதா என்னுடையீஷ்மர் <tursus> ஜீவனண்டோடுவதில்லை <turs> <turs> ஸ்திரீயாயிருந்து புருஷனானவன் நீ கண்ட போடுவதில்லை ஸ்ரீ எப்போல இருக்கிறவாழ் நீ கண்ட போடுவதில்லை ஸ்ரீயினுடைய பேர வச்சிருந்த வாழோடு நீ கண்ட போடுவதில்லை நான் நாராம் பீஷ்மர் ீபா மரணி நம் திசண்டி அடிக்க மாட்டேன்னு சொன்னாராம் பீஷம கதையை ஒரு மணி யோசிச்சு பார்த்தானா துர்யோதன் கிரீஷ் சிகண்டி இதற்கு வந்து நின்னா கண்ட போட மாட்டேன்னு சொல்றாரு இது என்னன்னு சொன்ன கதையை மனநம் பண்ணி பார்த்தானா பண்ணினாதான் புரியும்வணம் பண்ணின மறுபடியும்ரணம் பண்ணனும் மரணம் பண்ணின வசிக்கும் உள்ள பார்க்கணும் வித்தியாசம் இந்த மூணு பகிரங்கமான ஒரு கடிதம் இது அப்படி இது பண்ணலாம் பிரயோஜனம் அப்படியே பண்ணி பண்ணி விட்டுடுவோம் விட்டாது பிரயோஜனம்ட்டேன் பிரயோஜனம் என்ன எல்லா தரத்துல பலனும் கொடுக்கும் பத்தி காக்குறான் காட்டபடி மறுபடியும் உடனே எப்படி சொன்னாலும் மரணம் பண்ணணும் அவன் மரணம் பண்ணின விஷயத்த மறுபடியும் எட விடாது கொஞ்சம் கூட விடாம பார்க்கணும் அப்படி அப்படி கரை பார்த்தாலும் துத்தியோகம் இந்த கரையை யோகம் பார்த்து பீஷ்ணம் செஞ்சது சரிதான் தீர்மானம் பண்ணாலாம் அப்படி கீஷ்மாச்சாரியார் உத்தியோகம் நடத்துல மேல வரப்போ ஒரு யுத்தத்துல சிஹண்டியோட ஊரத்தான் யுத்தம் பண்ண அவனுடைய கதை சொல்லியாக்கிறாரே புரிய உபயோகப்படுவாரு அபாரமான மகா யுத்தத்துக்கு எத்தனை ரெண்டு பக்கத்து வைக்கிற காலத்துல ஒரு பெரிய பாக்யங்கள் பாண்டவாளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பகவான வந்து தேரோட்டது சுவாமி வந்து முன்னாடா அர்ஜுனனுக்கு தேரோட்டுவதற்கு இவாளுடைய பெரிய புண்ணியம் என்னாச்சு மூக்க கழக்கு பார்த்து சூரிய காலத்துல சூரியனை பார்த்து நிற்க போறாள் பாண்டவ சைன்யம் மூக்க உதய காலத்துல சூரியனுக்கு பஷ்டபாலத்துக்காக ஜெயம் ஆறுக்கு அபஜயம் ஆறுன்னு தெரிஞ்சு போட்டாள் பெரிய பரமஜயம் பாண்டவாளுக்கு சூரியனை பார்த்து அவள் வந்து நின்று சூரியனை தெரியுமா நினைச்சவாள் அவளுடைய வத்தியம் இந்த பக்கம் இவாளுக்கு கிடைச்சிது அவன் திருபுறத்தை காட்டிக்கிண்டே சூரியோடய காலத்துல அது மாதிரியான ஒரு நிலை அவனுக்கு எல்லாம் கிடைக்கப்போது சுவாமி துர்கா ஸ்லோக்கம் உபதேசம் எல்லாருக்கும் அது எதை சொல்வது எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது சந்தனம் சுகம்னு சொன்னா சந்தனம் இன்னொத்த பூச மாட்டேங்க பால் தேவை மொத்தம் பால் வந்து எனக்கு சுகமில்லைங்கிறார் அல்ல வயசுதான் சாப்பாடே அது எனக்கு அஸ்தான் சாப்பிடுறீங்களா எத சுகம் எல்லாருக்கும் சொல்றது ஒரு நண்டியை போய் காட்டா ரெண்டு காலம் இல்லாத நுண்டிய கடல அப்பான் இருக்க அவனை போய் எனக்கு என்ன பண்ணும் கேட்டா சித்திரவாசத்துல பன்னெண்டு முடிஞ்ச போய் கேட்டா இருந்த பிரபு எனக்கு இந்த வெயில்ல நடக்க முடியாதுங்களா வெயில்ல நடக்கலாம் வெயில்ல நடந்துன்னு இருக்காம இருந்தோம் கால் இருந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க அவனை கூப்பிட்டு கேட்டா அவங்க ஒத்தமாட்ட வாங்கி கொடுத்தேன் ஒத்தமாட்ட வண்டி நான் வண்டியில போனேங்க அப்படி ஏதோ வண்டி விற்கு போற அவனை சொல்லணும்னு கேட்டா அவங்க நல்ல குழந்தையா இருந்தா தான் அவன்ல போறவன அப்பா பிளெயின்ல போறேன் ஒண்ணாங்கிறனால எத சுகம் சொல்றது என்ன புரியல அத்துவமான சுகம் பரமாத்மா எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்குறான் எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் ஆனந்தோ பிரிநாசம் சிதை அப்படிப்பட்ட எல்லாருக்கும் அதற்காகத்தான் பிரம்ம வித்தியை உபதேசம் அர்ஜுனனுக்கு எல்லாருக்கும் நம் எல்லாருக்கும் பிரதிநிதியாயிருந்து உபதேசம் பெற்றுக் கொள்வதற்கு அவன் அருகன் ஆறு அர்ஜுனன் அவனுக்கு நரன்னை தெரியுது அப்படிப்பட்ட அர்ஜுனனை வியாகீகரிச்சு பெரிய பரமோபதேசம் தீபோபதேசம் நாளைதான் மரவாரம் சிவே விமத்தை விமத்தை சமஸ்தாபனம் பண்ண வந்த மகா பாவனமான அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பகவான் நூத்தி இருபத்தி ஐந்து வருஷம் பூரோபுத்து வச்ச இந்த அவதாரத்தில் பல வருஷங்கள் பாண்டவ பட்சபாத்தியாய் பாண்டவாக்கு சுவாமியை அனுகிரகம் பண்ணியிருக்காள் பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணி காத்ததுதான் பிரபுவுக்கு தெரிய பெருமை மாதாவுக்கு குழந்தையை அவங்களுக்கு தீய பாக்கியமா தோணும் அது மாதிரி பகவான் பாண்டவாலே பாதுகாத்து அனுகிரகம் மகாபாவனமான சரித்திரம் மகாபாரதம் தெய்வபலம் இல்லாத சுத்தீவசாதிகளுக்கு வந்த ஷிரமும் பகவான் நம்பின பாட்டவாறுக்கு கிடைச்ச ராஜ்யமும் இதைத்தான் மகாபாரதத்துல ரெண்டையும் சேர்த்து ஒரே இடத்துல பார்க்கலாம் நல்லா கெட்டு போனவனையும் அதுக்கு என்ன காரணமோ இது என்ன காரணமோ ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும்னா மகாபாரதத்துல பார்த்தா தான் செய்யும் அதற்காக தான் லட்சம் ஸ்லோகம் கூட்டியாசிய சமுத்திரம் பாரதம் அதனால கோஷ்டிங்க சுந்தரி காட்சாதி மகாபாரதில் சாட்சாத் பகவான் நாராயணத்தவர்க்கு வேறு யாரு யாசராக இருக்க முடியும் மகாபாரதம் என்னவா பண்ண முடியுங்கிற மனுஷனா இருந்தார் அவர் மீத லட்சம் ஸ்லோகத்தை பார்க்க முடியல அப்படி இருந்தபோது அவர் இப்படி ஒரு பெரிய புஸ்தத்தை ரச்சனை பண்ணணுமே ஆனால் பகவானா இல்லாத பட்சத்துக்கும் என்னவா முடியும் என்று சொல்றாள் ஒவ்வொரு பதத்துக்கும் பத்து பத்து அப்படி லட்சம் ஸ்லோகத்துக்கும் ஒரு பதந்து பத்து அர்த்தம்னா அதுக்கு அளவு கண்டுபிடிக்க முடியாது சமுத்திரம் அப்படிப்பட்ட பெரிய மகாபாவனமான சரித்திரம் நூறு கோக்கலை நாரமணி புண்ணியமான ஒரு முகூர்த்தம் ஊரு மணி மகாபாரதத்தை காதல் கனக குரம் கனக குரம்னா கொம்பு குரம்னா குழம்பு தலையிலிருந்து கால் பண்ணியந்தம் தங்கத்தகுதி கவசம் போட்டு கோக்களை கன்றர்களுடன் எந்த அத்யே சோற்றிய தானம் பண்ணினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியமான நீங்க கேட்கணும் தூஷிக்கிட்டு நாளில் இந்த மழையில ஒண்ணு உட்கார்வாள சந்தையா அந்த பலத்தினுடைய ஆதித்துக்கும் தர்மத்தினுடைய ஒரு தூக்குமத்தியும் நமக்கு ஹிந்து மதத்துல பெரிய ஒரு லாபத்தை சுலபமாக அடையலாம சொன்னிருக்கா சொல்றேன் கோதால யாராலயா இப்ப பண்ண முடியுமோ இப்ப மாடு வைக்கிற வேலையில வாங்கவராலையும் இந்த பார்த்த முடியாதுங்க அப்படி விளைவிக்கல அந்த பெரிய புண்ணியத்தை நம்ம சுலபமா அடையின்படியா பண்ணியிருக்காரு ஏன்னா மதத்துல ஒரு பூமி பிரதட்சணத்தை பண்ணுவோம் பூ பிரதட்சிணம் பண்ணா இல்ல பாப்பும் பூங்கும் சொல்லும் பூ பிரதட்சம் எல்லாராலையும் பண்ண முடியும் பிரதமா போயிட்டு வந்து சுலோகமா பூ பிரதட்சணம் திமுக கோ கண் போது ரெண்டு முகத்தோட கூட இருக்கா தலைவலே அந்தந்த முக்கத்துல அதனுடைய தலை அந்த சமயத்துல பிரதட்சணம் பண்ணிவிட்டா பூமியை பிரதனம் பண்ண அதே மாதிரி விஜய்யாமத்தில் தீபத்தை பிரதனம் பண்ணிவிட்டா அந்த புண்ணியம் லம்ைத்நாத் பத்தி இன்னைக்கு நினைக்கிறோம் அப்பா சரணம் தான் வருதுன்னு அவர் வந்தா தமிழ்ல அவளுடைய ஞாபகம் தான் வருது அவள் பகவானே கந்தமா அப்படி உபாசிச்சு பகவான் கதை போது கண்ணார சாரே ஜெயமூட்டம் கேட்டுங்க பார்த்துக்கு அத நல்லா உடன கூட அதையும் வந்து லயத்துல சேர்த்து சொன்னேன் இந்த சோடா உடைங்கோட சொன்னேன் கதை சொல்ல முடியாது குடிச்சு வந்து அப்படிதான் பண்ணுவான் அவன் ஆச்சாரத்தோட அவன் வந்து ஆச்சாரத்தோடய பத்தி பெரிய காரியங்கள்ல அவங்க சூழமுலத்துல என்ன கிராமம் வந்து அப்படி நம்ம கை வாழலாம் பகவான் ஏகாந்தமா அவனை விட்டு ஒரு பெரிய இல்லையா அப்படி வகிச்சிருக்காள் வகிக்கிற மார்க்கம் அவ பெரிய காரியம் அதே எப்படி ஒரு தீபத்தை தீத்து ஆராய்நாடு வேகவதா அப்படியே பிரதட்சி பண்ணுவார் அதுக்கு சுந்தலுக்காக அங்க போனவனும் உடனே அவருக்கும் பிரதட்சிணம் பண்ண முன்னா அவனுக்கும் கிடைச்சும் அப்படிப்பட்ட பெரிய மகத்தான தர்மத்தை சூக்மா கவித்தாலே அடையப்படியா சொன்ன மாற்றங்க நூர் கோோக்குல முதவன் தானமணி புண்ணியதேன அப்படிப்பட்ட மகாபுணியமான மகாபாரதம் விஷ்ணபர்வாரம் புண்ணியமான அந்த வெளிய மகாபுணியபூர்ண நம்ம ஆச்சரியம் அமத்தி பாக்க அவனை பாக்குறதுக்கு எத்தனை பேர் போன தெரியும் அவன் கிடைக்கல என்ன சொல்ல போனா தெரியும் எங்க பாசையில ஒன்பது சொல்லு சமஸ்கிருதம் சொல்லு இருக்கு நான் தெரியுதுல ஏய் ثلاثه மீட்டர் கொண்டு போடா போ. அம்மா பிரஞ்சலத்துல ரொம்ப பேர் போய் பா என்ன பேசினானோ தெரியாம उधर பாடுன. நாங்க போவானோனாலோ பேச்ச வந்து தெரிஞ்சிருக்கு. அம்மா இந்தது சுற்கள் சத்து வரங்கள் அவளுடைய வாஷையிலே இப்போ சூளமா பார்த்தத தெரிஞ்சதாம். இன்னும் சுகமா இருக்கு வரங்கள் இருக்குது சுபாத என்ன கணக்கு பண்ணலங்க பாரு. அவா தேசிப்புற நாஸ்திக தேசம்னா விஷயம் அதுவரை போவாரே இன்னும் பேசி சொல்ல முடியாது. அவா குருவே ஹிந்துடா அவன் நல்லா இருக்கணும்னு நீங்க பிரார்த்திக்கி இருக்கிற போது மாறல அது வா குரு சொன்னாரு கோப்பாண்ட அவங்க குரு சொன்னார் ரஷ்யா நல்லா இருக்கணும்னு சொப்பனத்தோட நான் நினைக்க மாட்டேன் நீங்க வந்து எனக்கு இந்த லெட்டர் தப்புன்னு காந்திஜி இருக்க ஏன்னா அவன் தெய்வம் இல்லையா வருஷமா பண்ண ஆர்ப்பாட்டம் தான் எனக்கு சண்டை வந்துருக்கு அவன் அய்யணமையை வந்து வந்து அவன் நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்திக்க மாட்டேன் குரு அப்படிப்பட்ட நாஸ்திகேஷத்துல நம்ம மகாபாரதம் அவ பாஷையில டிரான்ஸ்லேட் பண்ணி இருந்தால் தங்க அப்படி வந்து மகாபாரத யுத்தம் ஆரம்பிப்பதுன்னு தீர்மானமானவுடன் வியாசன் வந்து ருத்தராஷ்டிர வந்தார் கேட்டு அவர் பல காரணத்தினால வியாசர் வந்து சென்றால் திருராஷ்டிரா வந்து திருதராஷ்டிரம் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தால் சோகா நலவத்தில் கழவன் ஒண்ணும் முடியல ஆனா ஒண்ணு கவலைப்படுறான் கவலைப்பட்டு இருந்தால் அசத்தன் அப்போ வியாசர் வந்து அவருக்கு மனசுக்கு தேர்தல் உண்டாக முடியாது சில சப்தங்கள் சொன்னார் என்ன சொன்னார் பாப்திவாஹா பெரிய மகா காலத்துல ஆன்ட்டு இருக்காள் பிரணய காலத்துல அவளை பற்றி இன்னமே நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இன்னும் அவங்க உனக்கு ஒண்ணும் சம்பந்தம் இல்லைன்னு அபிமானத்தில் இருந்து கொடுக்க ஆசத்திரத்துல வச்ச பிரியத்தில் இருந்து கொடுக்காது தெரிக்கோத்துக்கள் காலபரிய கால பரியமா காலம் வந்து காலம் பண்ற காரியத்தில் உத்தரவும் வருத்தப்பட முடியாது அப்படி மாதிரி மாசத்துல பார்த்தா மாமரத்தா பூவாரு சை மாசம் பார்த்தா பிஞ்சாரிக்கு மாசி மாசம் பார்த்தா காயாரிக்கு சித்திரை மாசம் பார்த்தா ஒரு ரூபாய் விலை போடக்கூடிய விட்டு பழமா இருக்கு எல்லாம் காலம் பண்றது இந்த மரத்தினால பண்ணிவிட முடியாது தோட்ட காவக்காரனால பண்ணிவிட முடியாது காலம் பண்றது அவன் மாருவி மாசத்துல பூவா இருப்பான் ஆறாவது ஒரு நாள் கொடுத்து வாங்குவோனா அந்த பூவை அதே பூ சித்திரை மாசத்துல ஒரு ரூபாய் ஒன்னு ரூபாய் ஒரு பழம் போடக்கூடிய நல்ல பந்தனப்பள்ளி முதலிய பழங்கள் ஒன்னு ரூபா ஒரு பழம்ன்றான் தடுக்கிற பழம் குழம்பு இருக்கிற பழம் கால நாட்டு பதில் அது மாங்காயிலே ஜாத்தியுமே அதிசாதம் டாக்டர் கொண்டு டாக்டர் கொடுக்கற பிரசாதம் ஔசரம் மாதிரி போடுற போது எனக்கு மாலை போடுறதுக்கா தெரியப்படுற அந்த சமாஜம்மாஜம் இருக்க ஒரு வாரத்துலனை அதோடைய ஆதர நடக்கிறது அதுக்கு அவதான் பிரச்சனை நினைக்கிறேன் பிரச்சனை ரொம்ப என்ன நடக்குறதா அந்த சத்தாலதான் ஒராடா அந்த அவசியம் எல்லாரும் நிரம்பி சொல்லிவாரத்துக்கு குருவாரம் நடக்கிறதா சாயங்காலம் அங்கே தான் தெரியவாண்டிய நஷ்டான பிரசாதம் சித்தி வேடங்க தேசத்துல சர்வதா பரிதேம் பாவனம் ஜோதிஷம் அழகா செஞ்சு அடைஞ்ச இடத்துல இப்பெல்லாம் சேமத்தை கூப்ப கூடிய ஒரு ஜோதிஷங்க இருக்கு அது எப்பவும் பழுவிஷதே இப்ப திருஷ்டம் அணைச்சிட்டு போதா போறது அது அப்படி இல்லை அதை உப்புறம் அணைக்கவே முடியாது அந்த ஜோதிஷ எல்லாரும் அதனுடைய அனுபகத்தை திரலாம் அதை அணைக்க முடியாது இந்த பாவனம் ஜோதி வருவதா பண்ணிருஷ்ணா கம்யூனிஸ்டான சமாதி எத்தனவா பதிவிட்டு இருந்தால் எாவது முன்சிபாலிட்டி புகைப்படப்படுத்து கூட பாதம் இல்லை அவளுக்கு எங்க இருந்தா என்ன தங்கம் வந்து அப்புறம் இவன் போய் சுத்தி பண்ணி போய் அருங்கி கோலாறுல போய் கொடை அங்க போய் தங்கப்படுத்துறான் அதனால மான்களுக்கு செய்வது குழுவான் அவாதத்து கன்னியாசித்து அவளுக்கு அப்புறம் நீ பண்ணு பண்ண வர அவருக்கு ஒன்றும் பாதம் உனக்கு வேணும் தான் பண்ண இவருக்கு ஏதாவது ஆராதனை பண்ணுறது அவருக்கு இவன் ஆராதனை பண்ணி வட ஒன்றையும் கொடுக்க வேண்டிய இவனுடைய விஷயத்துக்காக பண்ணிக்கணும் அப்படி உபரசத்துக்கெல்லாம் போய் தீர்மானம் பண்ணிக்கொண்டிருக்கு அவன் ரொம்ப பெரியவாள் எக்ஸி சுவாமிகள் அவளுடைய சிஷ்யா சாந்தமந்தளம் தெளிவாள்னா அவன் எத்தனை தெளிவாளா இருக்கணும் அவளுடைய சமாஜியை உருவாக்குற போய் தரிசனம் பண்ண வந்து ரொம்ப அவசியம் அவரை போய் தரிசனம் பண்ணாலே ஒரு பெரிய ஸ்டேஸ் நீ வருத்திடப்படாது சொன்ன சொன்னா சண்ட நடக்கத்தான் நட சந்தேஷம் இல்லை சண்ட நடக்காதோன்னு நினைச்சேன் நீ நினைச்சா நடக்குமா சண்டை நடக்கத்தான் உனக்கு யுத்தத்தை பாக்கணும்னு எண்ணம் இருந்தா உனக்கு கண்டறிய முடியாது நீ பாது பதினெட்டு நாலு சண்டையும் பார்த்துட்டு காலத்தை நீ கடைசியில உனக்கு காலத்தை அடைஞ்சு நீ பறிச்சு போயிடலாம் உனக்கு பார்க்கணும்னு ே தன்மையுதா புத்தே தன்மையா குருபுட்டமானும் கண்ணாத நான் பார்ப்பேன ரொம்ப ஒன்று இருக்கு வந்து எனக்கு எ ய யம் சொன்னா போறும் காதால கேட்டா போறும்ன்னால பார்க்க எனக்கு இஷ்டம் நம்பெல்லாம் யுத்தத்தில வதம் மட்டும் அங்க இருந்து ஸ்பீக்கர் வச்சு நடுக்க பரவ முடியா பண்ணி அப்படின்னு ரேடியோல எல்லாம் பரவ பண்ணுவேன் அவன் சொல்ற மட்டும் அது நடக்கிறத சொல்ல மாட்டான் ஏதாவது விபரீதமா சொல்லிட்டு இருப்பான் ஆமா இல்லாது சொல்லி என்ன கிடைச்சது என்ன என்ன நடக்குறதோ அந்தந்த அப்படியே சத்தியத்தை நமக்கு அறியுமையா பண்ணணும் சத்ராசம் கேட்டார் அப்போ யாசர் சொன்னால் ஆண்கள் பார்த்து அனுபம் பண்ணணும்னு நினைச்சுட்டா எதை பண்ண முடியாது இல்லாம் சாஷ்டிரம் கண்ணால பார்க்கிறதா இல்ல இவன் கண்ணத்தனே கண்ணால பார்க்க இஷ்டமில்ல காதல காட்டா பொருண் அப்போ பார்த்தாலும் வராணாம் எதோ வேண்டுமானாலும் கொடுக்கும் சக்தி வாய்ந்த விஷயம் யாக விருப்பம் இல்லை ஏதோ அரை வருவாய்க்கு ஏதோ பட்டாணி கடலை வாய்ந்து வியாபாரம் பண்றவர் வராணாம் ஈஸ்வரோ வியாக எந்த வரணக்காட்டாலும் கொடுக்கக்கூடியவராம் அத்தனை தபஸ்வியாம் வர்றப்ப சஞ்சயனுக்கு சத்ராஷ்டிர மந்திரி சஞ்சயன்னு பக்கத்துல இருக்க அவருக்கு ஒரு வடம் கொடுத்தாலாம் என்ன கொடுத்தா இந்த பாரத யுத்தம் பதினெட்டு நாள் முடியும் வரையும் என்னென்ன நடக்குறதோ அங்கே ரகசியமோ பிரகாசமோ ராத்திரியிலையோ இழுத்துலேயோ எது நடந்தாலும் உங்க கண்ணுக்கு தண்ணீனோ பேசுறது உங்க காதல வேடனே நீ சர்சராஷ்டல சொல்லணும் நீ யுத்த நிலத்துல போனாலும் மேல விளையப்படாது இந்த யுத்தத்துல ஒன்னும் உத்தரவு கொல்லப்படாது இத்தனை அனுகிரகம் யாரு அனுகிரகம் கேட்டாலா மான்கள் பண்ற அனுகிரகம் ஏதோ ஒருமனை வாழ்பு கத்திரிக்காய் குத்தவரைக்காயோட முடியாது அதுக்கு குடியிருபதியும் தான் கேமத்தை கூப்பிங்க பாரத யுத்தத்துல ஒரு அங்குவம் மேல விளையாடுன்னு தான் சஞ்சயம் மேல சஞ்சயம் போறாரு யுத்தங்களுக்கு எங்கும் பெருமை உண்டு சொன்னால என் பிள்ளைகளே ராஜ்யம் ஆள முடியாது நீங்க பண்ணப்படாதோ நீங்க தபஸ் யான உங்களால முடியாதோன்னு கேட்டாள் என் தபஸுக்கு மேல உங்களுக்கு அது எதுனாள் எந்த தர்மம் இருக்கோ அங்கு ஜெயம் வந்துதானே தீனி என் தபச கூட அடக்க முடியாது பாண்டவா இடத்துல தர்மம் இருக்கு அந்த தர்மம் இருக்கும் இடத்துல ஜெயம் பூரித்தானே ஆகலும் பள்ளத்திலேயே ஜலம் தோம் மலை மேலே பள்ளத்தில்தான் நின்ன ஸ்தலத்துக்கு தான் போகும் ஜலம் அது மாதிரி தர்மம் அங்க இருக்கும் அங்கதான் ஜெயம் இருக்கும் பெரிய சேனாபதியா இருக்கிறவன் எப்படி பேசணும் யுத்த களத்துல தன்னுடைய சைன்யங்கள்லாம் கூட்டி சொன்னாலாம் பீஷ்மர் வந்தவுடனே அவளுக்கு ஒரு சின்ன ஒரு உபன்யாசம் ஆகுது பண்ணாலாம் என்ன சொன்னாள் அந்த சம்மன் யுத்தம் பயப்படாது பயந்து கே டாக்டர் போய் சிக்கலீவு வாங்கக்கூடாது தலைவலி வந்து வயத்தூலி வந்து ஆபரேஷன் பண்ணி போனான்னு வரப்படாது சத்தியனுக்கு மரணம் யுத்தாரோஷம் சாரோஹான்சாஹம் எதையூதனாலே வி மரணத்தை அடையுதான் சத்யனுக்கு பெரிய மகாபாக்கியம் வீட்டில் வியாதி நாலாவதி சத்ரியனுக்கு ரொம்ப ஆயினாலுக்கு வந்து சோமே நூற்றும் பயப்படாது புண்ணலோகங்கள்லாம் கைகளுக்கு சொன்னாலாம் சங்க கு சொல்ல ஆரம்பி சொன்னார் திமிஞ்சான குஸால விரதராஷ்டிரனுக்கு ஆத்திரி சமாச்சாரம் சொல்ற வியாச அனுகிரகம் பரம்பர் விரதராஷ்டிரனுக்கு அப்போ சங்கேயம் மேல என்ன நடந்தது இருக்கிற மட்டும் நான் யுத்தம் பண்றது இல்லையா பிரதிஜி பண்ணிட்டேன் எல்லாம் பாண்டவாளுடைய அதிர்ஷ்டம் அவன் அவளுடைய அதிர்ஷ்டம் வந்து இப்படிப்தம் முன்பி ஆயிரு கரணம் முதல் நாளில் யுத்தம் பண்ணி இருந்தாலே பான்டவ சைன்யத்தை பத்து அஞ்சாம் நாளில் அழிச்சிருப்பான் அப்படியாயிருக்கும் ஈஸ்வரம் இருக்கிறது இப்படி தான் வந்து சேரும் அதான் ஈஸ்வர பிரசாதம் இருக்கடையா காரம் என்ன பண்ணுத்தேனாபதியான் ஆயுதம் எடுத்து யுத்தம் பண்ணுறதில்லை என்ன பாரதயுத்திலே போச்சுனு பூட்டான் கர்மன் இல்லாம பிள்ளைகள் யுத்தம் நடத்துக்கு வந்தாள் என்று சொல்றார் பஞ்சம் கர்மன் இல்லைன்னா அதுக்கு பெருமை இல்ல ஈஸ்வர யுத்தத்துல அடிச்சு தள்ளி பத்து நாள் ஆகி ஒரு சேனாபதியா என்னமே இருக்க முடியாதுன்னு கேள்வி உடனே கர்ணன் வர கர்ணன் வந்த உடனே ரெண்டு பக்கத்துமும் கரகோஷம் பண்ணி அவன் வரவேற்கிறது சந்தர்ப்பம் கர்ணம் வரான்னு சந்தோஷப்படுறா ஆனா இனம் துரியோகி சொல் புண்ணியம் அவன் என்ன கர்ணம் வந்துதான் என்னமே கவலை இல்லையா நமக்கு தான் எல்லா பேரும் கத்துறான் கர்ணம் வந்தா ஜெயமா கர்ணனுக்கு அப்பா சுங்கியம் வந்தா கூட ஜெயம் கிடைக்காது போன கர்ணம் வந்துட்டால் அவங்க ஜெயம் வந்து எல்லாரும் நினைச்சு விட்டால் எந்த எந்த தரத்தில் உள்ள சைன்யங்களும் கவனப்பட்டது எல்லாம் அனுகிரகம் எத்திரோகேஸ்வர கிருஷ்ணா எத்தபார்த்தோ தனு விஜயோ இருக்கோ அங்கன் இருக்கிற இடத்துல அஷ்டைஸ்வரிய இருக்கும் சகலபாகியும் அங்க வந்து பூமி கொள்ளும் எல்லாருக்கும் இருக்கிற இடத்துல நம்பு மகாபாரதம் தெரிந்து கொள்ள வந்துள்ளவாள் இருந்தால் புதுக்கோட்டையில திருச்சிராபுல்ல பஸ் இல்லையா டவுன் பஸ் எல்லாம் இல்லையேட்டு நிலம் போனா ரோட்ல இல்ல மாடையெல்லாம் முதற்கு தான் பும்சயந்தோதி சிம்மநாதத்தினால் கர்ஜித்துக் கொண்டு கர்மமில்லாத உன் குண்டைகளும் உனக்கு ஒதுங்கொன்ன வந்த ராஜாக்களும் யுத்தபலத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னாளாம் வந்து மே இருக்கு பாண்டவ சைன்யம் சூரிய உதய காலத்துல சூரியனை பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் பெரிய பலம் நம்ம மதத்துக்கு சூரியனை போய் அவனுக்கு சலிதான் தெரியுது ஏன் சலிதான் அவன் சவிதாஸ்ய பிரசவிதாபாதி சவிதா ஸ்ரீயப் அஷ்டைஸ்வரிய குறுக்கிறவன் சூரியன் அதனாலதான் சூரியனை அந்த பலம் எனக்கு உபயோகப்படுறதுன்னு சொல்ல முடியாது இருக்க தூங்குற தலைமூட்டம் தலையில இருக்கிற மூட்டை உபயோகப்படும் பலம் அந்த தெய்வீகமான ஆராசம் பண்ணி அதனால கிடைக்கிற பலம்தான் சாத்வியமான மார்க்கல பிரிவு பண்ணும் அப்ப நம்ம என்ன பண்றது என்ன தரத்துல நினைச்சுக்கிட்ட நான் சொல்லப்படாத அது கூட எனக்கு ஏதாவது அபராதமா சூரியன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற ஒண்ணுதான் சூர்யா பாண்டவர்களுக்கு भगवान அப்படனப்பாச்சு சுண்ணாஷ் திருஷ்ற யு சமுதம் அஜுனிதா கிருஷ்ணோனீவர்ஜுனப்பாச்சு சுண்ணாச்சிந்தசுன்ச்சி மஹாபாஹோராமுகாே ஸ்டித பராஜயாயத்னம் பண்ணி சுற்றி பூத்வான நம்ம ரிஷிகள் போய் சூத்திரங்களிலே சுச்சித் பூத்துவான்னு சொன்னா உடனே பாத பிரச்சாலனம் ஆச்சமணம் குண்டகாரணம் இதான் சுச்சி ஒரு சி இத பண்ணி ஒரு மந்திரத்துக்கு துர்காஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரத்து உபதேசம் பண்றேன் நீங்க என்ன பக்கம் காட்டா பராஜயாய் சத்துருக்களுக்கு தோல்வி ஏற்படுவதற்கு ஜெபம் நாராம் சுவாமி யாரத்திலிருந்து ஜப்பாசிகள் பண்ணப்படாதுன்னு சொல்லிட்டா ஒரு ஐந்து காசுல போறவன் ஜெப்பம் பண்ணக்கூடாது நீங்க ஏதாவது ஆபத் காலத்தை மாற்ற சந்தியா காலம் சரியான காலம்னா அப்ப மனசனால தியானம் பண்ணுங்க ஞாயிற்று அப்புறம் போய் விரும்பியும் பண்ணணும் திரும்ப பண்ணணும் அந்த காலம் பூட்டா கூட யானங்கள்ல உட்கார்ந்து வாகனங்களில் உட்கார்ந்து பண்ணப்படாதா அதற்காக அர்ஜுனன் அவதீரிய பண்ணி துேே யானம் மணிண்டி பகவன் உபதேசம் நீத்தத்தை ஜபிச்சா நம்ம நமஸே நமஸே சித்தேனா பலசம் காரமீனே வீடு குஹைக்குள்ள போய் கண்ணமூடி நோக்கி சிதாட்ருக்கா அடிமையாக சிந்தி பெற்றவர்கள் அவர்களுடைய கூட்டத்தை பாதுகாப்பவளாம் துர்கை அவன் ஆறு ஆகாரம் பழன்கா ஒண்ணு இருக்காது அப்படிப்பட்ட குகைக்குள்ள இருக்கிறவளா அப்பா துர்கை காப்பாத்தாளா நமந்தே மந்தினி சமூகத்தில் நீ மந்தர பின்னு சுப்போளாக்கம் கன்னிக்கே காலசக்தி இந்த காலத்துக்கு ஒரு சக்தியின் கோல் யோதனையாக்கம் காபாலனான பரமேஸ்வரனுக்கு பத்னி கபிலே கிருஷ்ணங்களே மயிலாப்பூர்ல கல்பக அம்பாள் அந்த கபாலீஸ்வரர் முக்கியங்க பரமேஸ்வரன் அவன் வாங்குவோர் விட்சை அவனை சேமிப்பவரை குபேரனா பண்றது அதான் பகவானுடைய ஜென்மையில அவன் கபாலியா மயிலாப்பூர்ல அம்பாள் மகாபரவே கற்பகம் கற்பகாம்பால் அங்க பூ சேமிக்கிறவா இருக்குதான் அட்டை அவன் திருத்தானுக்கு போட்டுறது இல்லை அதுவா போனோம் நினைச்சா ஏதாவது போட்டுறது இல்லை அம்பாளுக்கு பெருமை பெருமைங்கிறான பெருமை பாக்கி டவுன்ல எல்லாம் எங்க காட்டில பெருமை இல்லாம இருக்கு அங்க அம்பாளுடைய பெருமை கபாலீஸ்வரன் கற்பகம்பாள் அவன் கப்பகாம்பாளுக்கு ஒழிக்கம் பண்ணி ஒயில வரதுக்குள்ள உள்ள முடியாதுங்க அப்படி எம்பாளு பெருமை அங்கே சுவாமி வந்து அவன் கபாலத்தை பிரம்ம கபாலத்தை கையில் வைத்துக் கொண்டு அவன் வாங்குவது விட்சை தன்னை வந்து செய்திப்பவர்களை குபேரனாக பண்ணுவது அதான் பகவானுடைய பெருமை ஆமா தான் வந்து மத்தமா இருப்பான் தன் அங்கினவர்களை பெரிதாக பண்ணிவிடுவான் ண மாம் அம்பாளுக்கி கிருஷ்ணபிங்க அதுதமான மாவ நேற்ற மா ரத்துல பரமள்ளவாம்நாரி ரத்தைாம்ாம்ிிக வளாம் அம்பாள்ஸ்வாத்தருடைய வம்சத்தில் அம்பாள் அவதரிச்சரி பொன்னாடைய போக்கிண்டவளா அம்மம்பாள் பரமேஸ்வரைய பக்கத்தில் இருக்கிறவள் நீரஹத்துடைய பாரங்களையெல்லாம் நீ பரிப்பவள் பக்தாடையாரங்களையெல்லாம் நீ பரிப்பவளாகம் விமவித்துக்களுடையாக்கம் தூக்கம் தூம்பும் தூக்கம் நீக்கம் ஒன்பத்தொம்ப காவன்றி போது காபி தூங்குறோம் காவிய தூக்க கலக்க அது மாதிரி இங்க பெரிய மகா நிந்திர அந்த மகா நிந்திரி ஆயிருப்போம் அம்பாள் ஒரு நமஸ்காரம் பண்ணா அம்பால நமஸ்கரிக்க பொண்ணு கூட நமக்கு கிடைக்கும் மகாநா சேகி நாம் கந்தமாதி கந்தனுக்கு அம்மாங்கிறாள் கந்தனுடைய பெருமையா மகாபாரதத்துல ரொம்ப பெருமை கொடுத்துருக்காள் வேகாந்த வேகாந்தினி துர்கையா கம்மி ஆபத்திர காப்பாற்றவழி நீ பக்தாளை காட்டிலேனு உண்டி காசி கலா கலா காஷ்டி என்று அக்னியூஹோமம் வந்தும் சப்தம் எனக்கு ஏதோ அம்பாளுடைய ஸ்வரூபமா என்று சொல்லும் சப்தம் அம்பாளுடைய ஸ்வரூபமாஷாதி காலங்களில் அம்பாளுடைய ஸ்வரூபம் அம்பாள் உபாசகர் இந்த காலங்களை கூட அம்பாளா நினைப்பாள் அவன் அப்படியே குங்குபம் இருக்கிற ஒரு ஸ்திரிய பார்த்துதான் அம்பாளா நினைப்பாள் நமக்கு அவாளு கலா காஷ்கா சரஸ்வதி கலா காஷ்கா சரஸ்வதி சரஸ்வதியினுடைய ஸ்வரூபம் ீ மாேத சாவித்யும் மகாமே ஜுர்ஸ்வம் வேதசிக்கு சாவித் பரிஷ் ரூபிய உபலட்சத்து படிக்கிறோமே அதுக்கு முன்பே என்னுடைய மீனாத்மாதீ விஷுனாத்ம அம்மா நீத்தம் நாமர்ஜுனாஜி சந்தூரே அனுபத்தினாலே ம் ஜங்கடம்ேட்டராமர்ஜுனாட்சி ஒன்று கீழங்கி உடனே ஆகத்து முன்பு அப்பா அந்தரிந்த அம்பாது பேரை பேசினாத்தாடி ஒரு விஷயத்தை பற்றி ஹனுமானுக்கு போய் அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு கற்பூரம் அவர் நமஸ்காரம் பண்ண அவர் பக்கத்துல காஜி சித்தி ஜாக போய் நின்னர்வர் இவருக்கு நமஸ்காரம் நல்ல பக்தர்கள் இவர்களுக்கு அது என்ன சபையில ரொம்ப நன்னா சொல்ல முடியாத அப்படி நான் மரபுலா பேசம் நேர பேசுவாங்க பேசிட்டு ரொம்ப சந்தேகமே இல்லை ஆகாசத்திலிருந்து கோவிந்தனுக்கு முன்னிலையில் இருந்து துர்க்கு அர்ஜுனப்பாக்கு அப்ப சொன்னாளாம்பால் என்ன சொன்னார் ரொம்ப சொல்ப நாட்லேயே சத்ருக்குள்ள ஜெயிக்க போற ஹே பாண்ட அர்ஜுனான கூட்டு துணா அர்ஜுனா நர்துஷனே நரத்ஷ நாராயணசாய நராக நாராயணனாக்கும் பக்கத்துல கிருஷ்ணனாக சஹாயமாக நரநாராயணமூத்தி பகவத் ரூபமாக்கம் நீளாம் கல்ய உச்சு நாளாம் இந்த யாரு காலையில் இருந்திருந்து படிக்கிறாளோ அவர்களுக்கு முதலே பாதிகள் ஏற்படாதினா அபயம் அபயம் விஜயத்தை அபயம் விஜயத்தை வாழைக்கு பிரேத விஷாச்சே கிடையாது வாழ்க்கின்ற ஆபத்தெல்லாம் தாண்டி விடுவாள் கிள்புயும் கிடையாது அவனுக்கு எங்க போனாலும் ஜெயம் ோத்தடிக்கணவன மஹாலட்சுமி எடையுவன் இத்தனை நாடாம் அரோகியம் நல்ல திவ்யாரோகத்துடன் ஊர்வேது பூலோகத்தில் வசிப்பன் சந்திச்சொன்னா துர் புத்தாள துரியோபாதிகள் நரன் நாராயணன் என்று பகவானையும் அர்ஜுனனையும் அறியில்லை அதனால இவாளுக்கு சமம் வந்திருக்கு பகவதம்சம் அர்ஜுனன் அச்சாத் பகவானே கோபாலம் என்று துர்க சொன்னாலா எனக்கு சந்தேகம் ஜோஹா உங்களுடைய பிள்ளைகள் துராத்மாக்கு துர்கம் அது கொண்டு பகவானையும் அர்ஜுனையும் கொண்டாடுகிறார் தெய்வ பிரசாதத்துல பூர்ணமா அர்ச்சனை அடைஞ்சிருக்காரு அவர்களுடைய பெருமையும் பிள்ளைகள் அருகிலேயே நான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்பட்டா சந்தேகம் நடத்துல இப்படி துர்கா ஸ்தோத்திரத்தை படிச்சு அம்பாள் நேரம் சொன்னாரு நாளா ருதராஷ்டிர நடுந்து இது அவன் பிள்ளைகள் ஒரு கோவில் ஒரு தேங்காய் உடைச்சான் ஒரு துளசி அர்ச்சனை பண்ணான் ஒரு வில்லுத்தை போட்டான் ஒரு கதையை காணும் பாரதத்தில பத்தி சொல்லும் போது நான் இப்ப பாக்கற போது பண்றான்னு போனா இங்க போனாங்கறான் ஸ்ரீரங்கம் போனாங்க என்ன பண்ணாங்களா பொங்கல் ஜாத்தானி பார்த்தானு எழுதல என்ன கஷமத்தை அடைய முடியும் அங்க போனாக்கே பார்த்தான்னு ஒரு வரைவல்ல அது வரணும் அடைய முடியும் எல்லா பிரயோஜனம் இல்லை துர்கா பிரசாதம் அர்ஜுனனுக்கு பரிபூர்ணமா இருக்கு அது ஒண்ணும் இல்லை துரியோதனனுக்கு தெரியும் அத்மானது ஆரம்பமான காலத்துல ஒன்றே சத்திராஸ்திரம் கேட்கிறார் சஞ்சயனை பார்த்து இவன் கீதா ஆரம்பம் மோகர மாதிரி சொன்னேன் எல்லாருக்கும் ஏன் மழை ஒத்தனுக்கு சுகம் இன்னும் வாண்டாங்கடா வெயில் ஒத்தனுக்கு சுகமா இருக்கு இன்னொத்த வெயில் வாண்டாமங்களா ஒத்தனுக்கு குழந்தை போணுங்களா குழந்தை போணுங்களா இப்படி பின்ன பின்னமா இருக்கு ஒருத்தனுக்கு பாக எல்லாத்திலும் நம்ம நம்மிடமா இருக்கீங்க எல்லாருக்கும் சுகமான வஸ்து எது அது ஈஸ்வரன் உங்க பகவான் உடிகார் அதுக்காக தான் பகவத் ஆத்மவித்தேன் எல்லாருக்கும் சுகத்தைக் குடுக்கக்கூடியது எது என்பதுதான் போய் எல்லாருக்கும் சுகமா இருக்க இருக்க முடியும் அது பரமாத்மாவை தொகுத்து வேறு இன்னும் இருக்க முடியாது முடியல கம்படி போட்டுங்கிறான் குணர் எனக்கு குளிர் இல்லைங்களா ஒருத்தனுக்கு கம்படி ஹிதமா இருக்கு இன்னொருத்தருக்கு அகிதமாயிருக்கு ஆகையினால எல்லாருக்கும் எல்லாருக்கும் சுகத்தை குடுக்க கூடியது எது என்று பார்த்தால் சாட்சாத் பகவான் அது எந்த தேசத்தில் உள்ளவனாக இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் எல்லாருக்கும் அர்த்தமான சுத்தத்தை அவனை பற்றி பேசும் கந்தம் தான் அது அதுதான் உபரிஷத்தெல்லாம் சொல்லுதே உபரிஷன் மகதி பசுமாடுக அது கல்லுக்குட்டி யாருந்தால் கண்ணுட்டியினுடைய உஷ்ணத்தினால அந்த பால் பெருகலாம் ஏன்னா கன்று ஆய் வச்சா அன்புடன் கூட பால பிரிக்க அந்த பசு மாடு அன்புடன் பால் இருக்க அதுதான் நமக்கு வந்து ஆரோக்கியபிரதமா இருக்கு அன்பு இல்லாமஸ் வச்சு கண்ணுட்டி கொண்டு போய் எப்படி கறந்து அது எதோ தேவத்தைக்கு ஒரே ஒரு ஆகுதி சொல்லிவிட்டால் பாக்கி கண்ணுட்டி இல்லாத மாட்டை போய் கறக்கூடாது அந்த பால சாப்பிடக்கூடாது மகாதோஷம் கன்று போய் பார்க்க வச்சு அதனுடைய சூடுபட்டு அதனால அன்பினால பெருகின பால் அதுக்கு கல்லூரியில் கூட ஒரு காம்புதான் ஒரு காம்புகள் குடிக்கி பாக்கி மூணு காம்ப குடிக்கிறாரு புத்திமான் அந்த பாலா அர்ஜுனன் கன்று அத குடிப்பால் என்ன காவிக்குறம் அமிர்தம் இதனால அர்ஜுனன் கண்குன்னு சொன்னால அர்ஜுனனுக்கு கொஞ்சம் தான் பால் புத்திமான்களாகிற நமக்கு தான் நிறைய பால் நாம்தான் நிறைய குடிக்கிற பால் கூட கிடைக்கின்றன அம பால் அப்படிப்பட்ட ஆரம்பிக்க போறது இது எல்லா தேசத்திலும் எல்லா பிராணிகளுக்கு புகுத்த கொடுக்கக்கூடிய வித்ய இது பிரம்ம வித்தே பரமாத்மா விஷேகமான வித்யே எல்லாரும் அல்ல கஷம தடைவாள் எந்த பெரும் வித்யே முதல்ல ஆரம்பம் அவனுக்கு பெருமையை கிடைத்துவிடும் அதனால அவன் கண் தெரியாததுனால உட்கண் புத்தி நல்ல சீக்கிரம் திருஷ்டிர அவங்க ஒரு கல்வாட்ட பார்த்து அந்த கல்வேலை பல அர்த்தம் உள்ள பூந்து கிடக்கு கல்வி ே சமவேதாய மம்தா பாண்டாச்சிமூசையம்மேத்தே குருக்ஷேப் சமவேதாயுச சஞ்சயனை பார்த்தி தர்மக் குருக்ஷேத்திர குருக்ஷேத்திரா இந்த யுத்தம் என் பிள்ளைகளும் பாண்டவர்களும் மாமகாக பாண்டவாகாங்கிறார் என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் ஈத்சவாக கண்ட போட வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்தார்களே என்ன பண்ணினார்கள் கேள்வியே இருக்கு சாப்பிட வேண்டும் என்று உட்கார்ந்து கொண்டவர்கள் தெரிஞ்சிருக்க அது ஏதோ நடந்திருக்குறத காட்டுறதுக்காக தான் தர்ம கட்சி குரு அது தர்மத்துக்கு இருப்படம் குரு தர்மத்தை பத்தி பேசணும்னு தோணும் அப்படிப்பட்ட சில தம்புராவை பார்த்த உடனே சங்கீதம் தெரியாதவங்க கூட அப்படி நீக்கிவிட்டு ஆம்பம் அந்த அந்த கம்பு ஒரு பெருமையான அது மாதிரி பரம நாஸ்திகன் கூட அந்த குருக்ஷேத்திரத்துக்கு போராணையான அது தர்ம கஷேத்திரம் அது அப்படிப்பட்ட அடம் அது ஆகைதாக போட வேண்டும் என்று அண்ணம் உள்ளவர்கள் என்ன பண்ணினார்கள் ஏதாவது என்று திருதாஷ்டன் கேட்டான் தர்ம கஷேத்ரே குருக்ஷே அவன் கேட்டபடி கீழே அங்கதான் நடந்திருக்குங்க தர்ம கஷேத்ரே குரு சமதே மாமக பாண்டி மோதா இந்த ஹிருத்தரா மனசுல ரொம்ப துரபிமானத்தை தன் பிள்ளைகளுக்கு வைத்தவன் என்பது அவன் பேசுற பேச்சில வரியாது பாண்டவாலை போய் பாண்டவாகிறார் துர்வோகவாதிகளா மாமக்காகங்கிறார் என் குழந்தைகளும் பாண்டவர்களும்ங்கிறார் பாண்டவர்கள் இவன் குழந்தைகள் இல்லையா என்னை கேந்தவர்கள் என்று நினைக்க வேண்டாமா பாண்டவர்களே நினைக்கல இவன் மனதில் இருக்கிற கட்ட எண்ணம் முடியாது கிருதராஷ்டம் மனசுலிமானது குடும்பமே அழிஞ்சு ஆவாளுடத்துல வைக்கல பகவான் பாண்டவனுக்கு என்னை வந்து பிரபத்தி பண்ணிவிட்டான் யார அவன் எதற்காட்டாலும் கொடுப்பேன் சோகத்தை கேட்டாலும் கொடுக்க முடியாதுதான் பரமாத்மா உங்களை சகதேவ பிரபண்ண ஒரு நமஸ்காரம் பகவான் பண்ணிருந்தால அவனை மறக்கவே மாட்டாளான் ஈஸ்வரன் மனுஷன் மறந்துவிடுவான் உபகாரம் பண்ணுவேன் இவன் தெரியுது மறந்து போச்சேன் அவன் சொல்லிவிடுவானே அப்படி சொல்ல மாட்டாள் இவன் மறந்துவிடுவான் சுவாமி சொல்லுவான் இத்தனாம் தேதியில ஒரு சுழற்சி போட்டுருக்கேன் நீ கீதையை பாராயணம் பண்ணி இருக்கே ஒரு ஸ்லோகம் படிச்சிருக்கே ஏகாதசிக்கு தங்க பேரோடு போட்டு உனக்கு தங்க புயலில் எழுதி வச்சிருக்காட்டு மறக்க மாட்டாள் இவன் புராபிமானத்தை என்பது மாமக்காக என்பதுனால கிடைக்கிறது அவன் வாயிலிருந்து வந்த சொல்லை எப்படி இருக்குன்னா ஆரம்பம் தர்மம் ஆரம்பிச்சா தர்ம கட்சேங்கிற போதும் கடைசியில் முடிகிற போது கிம குருவ சம் ஜயான் முடிஞ்சது ஆரம்பம் ஜெயன்னு முடிவு என்ன எந்த தர்மம் இருக்கோ அந்த ஜெயம் இருக்குங்கிறது கழுவம் வாயிலிருந்தே வருது தர்ம கஷேத்ரே குரு தாயு மாமதா பாண்டா கிம குருஜய என் குழந்தைகளும் சண்ட போட வேண்டும் என்ற எண்ணத்துடன் தர்மக்ேத்திரமான என்ன பண்ணினார்கள் சஞ்சயா என்று கேட்டான் திருத்தம் உடனே சஞ்சயூ வாஞ்சு பக்கத்திலையும் சைன்யம் வந்து நின்று பாண்டவாடைய பார்த்தவுடன் அர்த்தம் என்ன பண்ணி இருக்கா துரிய நல்ல நல்ல கச்சேரி சூச்சி ரச்சனையா நின்று எப்படி இப்படி சைங்களை நிறுத்தி வச்சிருக்கூக நிறுத்தி வச்சிருக்கான் பாண்டவ சைன்யம் அத பார்த்தானாம் துரியோகன் பார்த்து என்ன பண்ணி நிறைய ஆச்சாரிய இடத்துல ஓடி வந்தான திரோணாச்சாரிய இடத்துல யார் ஓடி வந்தான் பாண்டவன் சைங்கத்தை பார்த்துங்க ராஜா என்றாள் அந்த வள்ளத்துக்கெல்லாம் அரசன் ருத்யோகன் அவன் தேர விட்டு அறங்கி ஆச்சாரியனான துரோணம் இருக்கிற தேர்வு எதிரிகிட்ட போய் காதல போய் ஏதோ பேசினான் ஆச்சாரியம் உபசங்கம்ய ராஜா வச்சனம் அப்ரவீதி இதனால அவன் போய் ஏதோ பேசினான் சைங்கத்தை பார்த்த உடனே தேரவிட்டி அறங்கி ஓடினான் ராஜா வச்சனம் அப்புற வீசுகம் துரியோசன அவன் துரியோசன ரும் போய் எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாத வீரன் அவன் நடுங்கினானாம் பாண்டவ சைன்யத்தை கண்டு ஆச்சாரியனு ஆச்சாரியனத்தில் போய் ரஸ்யமா காதில் போய் சொன்னானாம் துர்யோகனம் என்ன சொன்னாள் பண்டுபுத்திராணாம் ஆச்சாரிய மஹத்தீஞ்சூ பாண்ட சைன்யத்தை பாரு கட்சி நாளா தாம் பாண்டபுத்திரான ஆச்சாரியம் மகத்தின் சமூனா இவனுக்கு பதினோரு லட்சோணி துரியோதன் சைன்யம் பாண்டவாளுக்கு ஏழு லட்சோகணி அப்படி இருக்க துரியோகன் பாண்டவ சைன்யத்தை மகத்தின் சமூ என்று சொல்றார் இது பெரும் கூட்டமாதான் இருக்கு பாண்டவ சைன்யம் பாரு திருடன் திருட்டு கொடுத்தவன் ராத்திரி சூட்டகத்தை அப்ப என்ன சொல்லுவேன் எனக்கு கொஞ்சம் ஹார்ட்ல டிசீஸ் அதனால கொஞ்சம் முல்ல பேசிட்ட இரும்பு குடிச்சிட்டு போனான் ஒரே கத்தலா கத்த மாட்டியோ அது மாதிரி அக்னே சூஷகத்தை கட்டி சொல்லணுமா அப்படி போய் நேரம் போய் சொல்லிட்டு அது மாதிரி அந்த பயம் வந்தவன் தூக்கிட்டு போறானோ பாருங்களோ போறான் போறான்னு கத்து அது மாதிரி உத்தியோகம் ஆச்சாரியில போய் கத்தினானா என்ன சொன்னால் காதல் போய் பிறகு தெரிஞ்சா பயப்படுவாளே தன் சைன்யங்கள்லாம் தன்னை விட்டு ஓடி போடுவேன்னு பயம் என்ன மகத்தான சைன்யமா இருக்கு பாண்டவ சைன்யம் ஆனா அதான் தர்மத்தினுடைய பெருமைன்னு ஆமா தார்மீக ரத்தம் ராத்திரியில அப்படி தங்க கட்டியும் ரத்தம் செய்ய உண்டு போவான் இருக்கலாம் வருவான் இந்த உத்தரவை பதினாயிரம் பேரோட வருவதாக அவன் தோன்றி ஒருவன் ஆச்சாரிய மகதீஞ்சமும் வெறும் கூட்டம் சைன்ய மத பாருங்கள் துர்யோகன் யார் எங்க சேனாபத்தியா இருக்கிறார் பெரியனார் உங்க அவன் சைனாபத்தியா தரப்பு சொல்லாம் துர்யோகன சாபிப்பிராயமா சொல்றான் மனசுல தவசிஷ்யேன தீமதாங்க உங்க சிஷியன் நல்ல புத்திமான் திருஷ்டுறான் என்ன அர்த்தம்னா இவர வசம் பண்றதுக்காக திருஷ்ட திருஷ்டம் உலகம் தெரியுமா திருஷ்டி துரோணருக்கு எமல்லு அப்படி தெரிஞ்சும் உமக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் உமக்கும் தெரியும் அந்த பயம் கூட்ட வித்தகத்துக்கு வந்தபோது அவனுக்கு சொல்லி வச்சீரே அவன் முக்கியமான அவன் நீ பிராமணம் மோசம்